முத்திர அவரின் செயல் அவரிடம் சேர்த்திக்கப்படும் மேலும் கபரின் குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் இன்று நபி சொல்லு அலி அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் திருமிதி ஒன்று ஆறு இரண்டு இதுசன் சி என திருமிதி மாமா கூறுகிறார்கள்